நமது நற்றிணை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் ஜனவரி இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபது நற்றிணையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று நீருக்கு அடியில் வளரும் காளான் வகையின் பெயர் நீரடி காளான் இரண்டு சூரியனின் வெளிப்புற வெப்பநிலை ஆறாயிரம் டிகிரி செல்சியஸ் மூன்று செல்கள் பற்றிய அறிவியல் ஆராய்ச்சி படிப்பின் பிரிவின் பெயர் சொட்டாலஜி இனி இன்றைய நன்றினை பொது அறிவு குவியலுக்கான கேள்விகள் ஒன்று சர்வதேச பட்டம் விடும் திருவிழா இன்டர்நேஷனல் கைட் ஃபெஸ்டிவல் இந்தியாவில் எங்கு நடைபெற்று வருகிறது இரண்டு கருப்பு தங்கம் என்று அழைக்கப்படுவது எது மூன்று அட்லஸை கண்டுபிடித்தவர் யார் மீண்டும் சந்திப்போம் நன்றி